செல்லும் அவர்கள் கூறினார்கள் தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்பட்டால் என்னை நீங்கள் பார்க்கும் வரை எழுந்திருக்க வேண்டாம் அமைதியை கடைபிடியுங்கள் இதை அபோதர் அலி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள்